அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கிறார் வள்ளுவருந்தகை நாம் நன்மையை அழித்தவருக்கும் தப்புவதற்கு வழி உண்டாகும் ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு என்கிறார் வள்ளுவர் எனவே நாம் குற்றமில்லாத பண்புடையவர்களின் நட்பை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அதுபோல் துன்பம் வந்த காலத்தில் நமக்கு உற்ற துணையாக இருந்தவரின் நட்பையும் விடக்கூடாது நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்த சிறுத்தையை பற்றிய கதையை நாம் பார்ப்போம் நேற்று செய்த உதவிகளை இன்று மறக்கும் மனித உலகில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபத்தான நிலையில் வனத்தில் கிடைத்த வனவிலங்கை காத்து மீண்டும் வனத்தில் விட்டமானனைனை நான்கு ஆண்டுகளாக நாள்தோறும் வந்து பார்த்துவிட்டு செல்லும் விலங்கு ஒன்று இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் வன விலங்குகளில் புளிக்கு அடுத்தபடியாக நாம் அருகில் செல்லவே பயப்படும் காட்டு விலங்கு சிறுத்தைதான் இதுதான் அன்புக்கு அடிமையாகி உள்ளது இது உலகில் வேறு எங்கும் நிகழாத அதிசயம் இந்த அதிசயம் நடந்தது கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் தேசிய பூங்காவில் கர்நாடக மாநிலம் குண்டல்பெட் தாலுகாவில் பெட்ட உரளி என்ற இடத்தில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு தோட்டம் ஒன்றில் பிறந்து இரண்டு வாரங்களே ஆன இரண்டு சிறுத்தை குட்டிகளைக் கண்ட விவசாயி அதன் தாய் வரும் என்று எதிர்பார்த்துவிட்டு அது வராமல் போகவே சிறுத்தை குட்டிகளை காக்கும் நோக்கத்தோடு அதனை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் அந்த குட்டிகளை மைசூர் மிருகக் காட்சி சாலையில் ஒப்படைக்க பந்திப்பூர் தேசிய பூங்கா துணை வன பாதுகாவலரும் மற்றும் வன அதிகாரிகளும் சென்றுள்ளனர் ஆனால் அங்கு ஏற்கனவே பதினெட்டு சிறுத்தைகள் இருந்ததால் இவற்றை பெற மிருகக்காட்சி நிர்வாகம் மறுத்துவிட்டது இதனை தொடர்ந்து சிறுத்தை குட்டிகளின் உயிரை காக்கும் பொருட்டு அதனை பந்திப்பூரில் உள்ள விசாலாட்சி கஜேந்திரன் தம்பதிகளிடம் வனத்துறையினர் ஒப்படைத்துள்ளனர் இதனை காப்பாற்றுவதே பிரச்சனை என்ற நிலையில் சிறுத்தை குட்டிகளுக்கு ஆண்குட்டிக்கு புள்ளி என்றும் பெண் குட்டிக்கு பேபி என்றும் பெயரிட்டு பாதுகாப்பாக அவற்றை பராமரித்து வந்துள்ளனர் சிறுத்தை குட்டிகளை வளர்க்கும் செலவுகளை வனத்துறையினர் வழங்கியுள்ளனர் சுமார் பதினெட்டு மாதங்கள் சென்ற பிறகு இந்த சிறுத்தை விட வனத்துறையினர் உத்தரவிட்டனர் இதனை தொடர்ந்து இந்த இரு சிறுத்தை குட்டிகளையும் ஓசிமுண்டி என்ற இடத்தில் வேலி அமைத்து அங்கு விட்டனர் ஒரு வாரம் கண்காணிப்பிற்கு பின்புதான் அந்த சிறுத்தைகளை வனத்திற்குள் அணிப்பி வைத்தனர் ஆனால் விசாலாட்சி மற்றும் வனத்துறையினர் இவற்றை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே வந்தனர் இந்நிலையில் ஆண் சிறுத்தை ஒரு கடாமானை வேட்டையாடும் முயற்சியில் பரிதாபமாக இறந்து விட்டது இதனால் பேபி அனாதையானது எனினும் அதனை திரும்பவும் கொண்டு வளர்க்க முடியாத சூழ்நிலையால் வனத்திற்குள்ளேயே அதை விட்டுவிட்டார்கள் அதன் பின் வனத்தில் உள்ள ஒரு ஆண் சிறுத்தையுடன் இதற்கு நெருக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கர்ப்பமான பேபி முதன்முறையாக மூன்று குட்டிகளையும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இரண்டு மாதமே ஆன குட்டிகளோடு பேபி இருந்தபோது நாள்தோறும் தனது எஜமானர்கள் வருவதை மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பேபி இவர்களின் ஜீப் வருவதை பார்த்தவுடன் ஓடி வருகிறது நன்றி மறக்காமல் இருப்பதில் மனிதர்களை விட விலங்கினங்கள் சிறந்தது என்பதற்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டாகும் நிலவரை நீழ்ப்புகள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தே உலகு உலகத்தின் எல்லை பரவி நிற்கும் புகழுக்குரிய செயலை ஒருவன் செய்தால் வானுலகமும் தேவர்களை போற்றாமல் அந்த புகழ்ச்சிக்கு உரியவனையே விரும்பி போற்றும் எனவே நாமும் மற்றவர் போற்றும்படி புகழோடு வாழ்வோம் நினைவில் வைத்து கனவில் காண்பதல்ல அன்பும் மனதில் வைத்து மரணம் வரை தொடர்வதுதான் உண்மையான அன்பு பாசம் நேசம் ஆகும் ராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை நல்ல பண்புடையவர்களிடம் நட்பு கொள்ள இயலாமல் தீமை செய்பவருக்கும் நாம் பண்போடு நன்மை செய்யவில்லை என்றால் அது இழிந்த குற்றம் என்று வலுவ பெருந்தகை கூறியுள்ளதை நினைவிற்கொண்டு நாம் நல்லதை செய்வோம் தீமையை மறப்போம் மற்றவர் போற்றும்படி வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமர சுவாமி